முனினம் குருவென் தருள் கொண்டறியார் அறியமோ உருவந்தருவந்து இருளன்றுொழிய தூசாமணியும் துயிலும் புனைவாள் ஆசா நிகழம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்தது பேசா அனுபூதி பிறந்தது ஞானத்தின் வடிவாகியே வயலூர் வள்ளல் பெருமானுடைய கருணையினாலே ஜடாயி முத்தி என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளு ஆதித்த பகவானுடைய தேரை செலுத்துகின்றவர் அருண பகவான் அந்த அருண பகவானுடைய தம்பி கருட பகவான் வினதியின் மகனாதனாலே வைனதேயன் என்று பேர் தியாக பிரம்ம அடிக்கடிக்கு கருடாழ்வாரை வைனதேயன் என்று சொல்லுவார் அந்த அருண பகவானுக்கு இரண்டு புத்திரர்கள் ஒன்று சம்பாதி ஒன்று ஜட்டாயு அவர் நீண்ட ஆயுடை உடையவர் ஆயுனா நம்முடைய ஆயுள் காலம் ஜடையுனா தலைமையில் பின்னி கோடி கோடி கோடி கோடி காலம் வாழ்ந்தவர் அவர் முத்தி அடைகிறார் தெய்வ மரணத்தை அடைகிறார் இப்படி பரதாஜிவாழ் அயோத்திக்கு திரும்பிய விற்பாடு ராமச்சந்திரமூர்த்தியும் இளைய பெருமாளும் பிராட்டியும் தண்டக வனத்திலே பிரவேசிக்கிறார்கள் அங்கே பகவான் போய் தங்கிய பொழுது காலமல்லாத காலத்திலே மரங்கள் பழுக்கின்றன மூலமில்லாமலே நறுமணம் வீசுகின்றன மகிழ்ச்சியிலெல்லாம் வந்து பெருமானை வரவேற்று உபசரித்தார்கள் ஏழை சன்னியாசிகள் என்ன செய்ய முடியும் அவர்களால் ஆனா பகவான உபசரித்தார்களாம் எதை கொண்டு பொழியும் கண்ணில் புதுப்பு நல் ஆட்டினாரு ஆனந்த கண்ணீரினாலே அபிஷேகம் பண்ணாரளா மொழியின் சொல் மலரு என்ற மலர் சூற்றினார்களாம் அழிவில் அன்பேன ஆறு அமர்ந்து ஊற்றினால் வழியில் வந்த வருத்தத்தை மாற்றினால் அந்த தண்டகவனத்து மகரிஷிகள் பெருமானை அன்போடு உபசரித்தார்கள் ஒரு கானகத்திலே புலியும் பசுவும் உறவு செய்கின்றன அது அத்திரி முனிவர் வனம் அங்கு அனுசூயாதேவி மூவரையும் அனுசூயாதேவியும் அத்திரி முனிவரை வரவேற்று உபசாரம் செய்தார்கள் அனுசூயாதேவி அம்மா நீ சுமங்கரி அணிகலமில்லாமல் இருக்கலாமா என்று தான் அணிந்திருந்த வில உயர்ந்த எல்லாம் அம்பாளுக்கு பூட்டின இந்த அணிகலங்கள் தான் பின்னே அம்மா கழற்சி அறிஞ்சது ஜானகி ஒரு கால நீ கணவனை பிரிய நேருமானால் பசி எடுக்காத வரம் கொடுத்திருக்கிறேன் அந்த இடவெல்லாம் அங்கு தங்கி புறப்பட்டார்கள் போகின்ற வழியிலே ஒரு கொடிய அரக்கன் விராதன் அவன் யானைகள் எல்லாம் புடிச்சு மலைப்பாம்பினால முடிச்சு போட்டு மாலை போட்டுங்கிறான் மாலை அனுமருக்கு வட மாலை போடுற அவன் வான வழியாக வந்து ராமரையும் லட்சுமணரையும் சீதையின் தின்ன வேண்டும் என்று எண்ணினான் பிராட்சியார் அழகிரே மயங்கினார் கழாழ்வார் கோழி குஞ்சு சூக்கரமாக தெய்வமே தெய்வமே என்று அம்பாள் கதறினார்கள் பகவான் ஒரு பானத்தினாரே அவனுடைய உணர்வை அழித்தார் அவனுடைய இரண்டு தோள்களையும் ராமர் லட்சுமணரும் வெற்றினார்கள் திருவடியை தீண்டி உதைத்தார் ஞானமல்லவா திருவடி ஞானமேயான சேவடி அல்வாயால் அடிச்சா வலிக்குமா அப்படி ஞானத் திருவடியினால உதைத்த உடனே அந்த கரிய உடம்பிலிருந்து பொன் உடம்பாக தெய்வ சரீரமாக வந்து எம்பெருமானை தொழுது சுவாமி உன் பெருமையை யாராலே அறிந்து கொள்ள முடியும் அறிவாறு உன்னை அறிவாரு arivarar manidam pole puriya vedam pondadali sidhi en cheyde pile thannai puriyade ragava unnayariwa rari தேவதால் அறிய முடியும் தேவதேவா மகாதேவா தாய்களை குழந்தை அறியும் குழந்தைகளை தாய் அறிவாள் ஆனால் நீ எங்களை எல்லாம் அறிகின்றாய் நாங்கள் உன் அறிய முடியவில்லையே சுவாமி தாய் அறியும் பிள்ளை தன்னை பிள்ளையின் தாயை அறியும் நீ அறியும் உயிர் தன்னை என்ன இந்த கோலமும் உனது காலாலே முடிந்ததனை அறிவா ஆண்டவனே எம்பிராற்றியைக் கண்டு அடியேன் விரும்பினேனே இந்த மகத்தான குற்றத்தை மன்னிக்க வேண்டும் வேதங்களன் காணாத உன் பாதங்கள் என்மேல் பட்டதே பாகு தேனு என்று உவமிக்க முடியாத எம்பீராட்சியை விரும்பிய என் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் தாய் மன்னிக்கவில்லையானா உலகம் மன்னிக்காது சுவாமி சிறியேன் செய்த பிழைகளை பொறுக்க வேண்டும் என்று பலகாலம் தொழுது அழுது துதி பகவான் லட்சுமண இந்த கரிய உடம்பிருந்து பொன்மேனை வந்து நம்மை துதிக்கின்றான் அப்பா நீ யாருன்னு கேட்டுலாம் நித்தலோடு வெற்றி நான் வெற்றி நான் அப்பா நீ யார் சின்ன கவி கம்பர் பாட இச்சேலாம் இரண்டு தம்பளில கல்யாணம் அரை தம்பளியில மாதிரி இந்த பாட்டு குழுவை எதுகை மோனை இச்சேலாம் நிறோடு நீ இவ்வார் உற்றவாறு உணர்த்தேன வெற்றி யான் நாம் தும்புறு என்ற கந்தர்வன் குபேர நிலத்திலே அங்கே அறம்பை நடனம் ஆடினால் நான் பின்னே பாடினேன் அதனால இந்த அரக்க உடம்பு வந்து கூடினேன் பாடினா இந்த அறக்கர் வடிவம் வருமா ஒரு சிறைச்சாலைக்கு மன்னர் போனால் ஒரு கைதியை பார்த்து நீ ஏன் சிறைக்கு வந்தேன்னு கேட்டால் தும்மினே வந்தேன்னா தும்மினா சிறைச்சாலை வருமா கோடீஸ்வரன் வீட்டில் போய் திருடுகிற பொழுது தும்மிட்டா வந்து முடிச்சுக்கினாங்க அதை சொல்லாம தும்பினேன் சிறைக்கு வந்தேன் அதுபோல சொல்றான் ஆடரம்பை நீடரங்கி ஊடு நின்று பாடலால் கூடு வந்து கூடினேன் அதனால இந்த கூடு வந்து எம்ப பாடினா என்ன பிழை கறக்க வந்த காம நோய் துறக்க வந்த தோம்பினார் இரக்கமின்றி ஏவினான் அறக்கன் வைந்த நாயினேன் சுவாமி நான் பாடுகிறபோது அந்த ரம்பையை கண்டு விரும்பினேன் இசைவானரெல்லாம் ஒழுக்கமாக இருக்கணும் நான் அவளை விரும்பியதனாலே என்னை அறக்க நான் போனார் தேவரி திருவடி பட்டது சாபம் பாபம் இரண்டும் போயினேன் வாழ்க என்று வாழ்த்து விண்ணுலகம் போனான் லட்சுமணா சின்னம்மா மேலே கோச்சுக்கினியேன் நாம் கானகம் வரவில்லையானா இவங்களுக்கெல்லாம் கதி மூட்சம் என்று தம்பியை பார்த்து சொல்லி போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு பாலம் இல்லை எப்படி கலப்பதென்று தெரியாமல் திகைக்கின்ற பொழுது மூங்கில்களினாலே ஓடம் போல செய்து அண்ணாம அண்ணை எழுந்தள புரிந்து அந்த ஓடத்தை மானையின் கயிற்சியினாலே பிணைத்து எழுப்பதைக் கற்றிக்கொண்டு பிரம்மாண்டவன நதியை கையாள நீந்தினாராம் தம்பி எவ்வாறு நீந்தினாய்னு அண்ணா உங்கள் திருவிடியை பற்றினா பிறவி பெருங்கடலையே நீந்தலாமே இந்த நதி நீந்த முடியாத அங்கே பண்டைய பயந்தருள் பிரம்மா உடைய மானச புத்திரால் ஆகிய பாலகில்லிய முனிவர்கள் அவர்கள்தான் ஆதி உஷ்ணத்தை அழகுபடுத்தி அனுப்புகின்றனர் அந்த வாலகிள்ளிய முனிவர்களை முருகனுடைய பன்னெண்டு கையில ஒரு கை தாங்குமா விண்கலல் மரவின் ஐயர்க்கு ஏந்தியது ஒரு கை அந்த வாலகிள்ளிய முனிவர்கள் சில பேர் சாப்பிடவே மாட்டாங்களாம் தண்ணீரையே பருகுவார்களாம் பச்சிலேயே தின்பார்கள் சில பேர் தூங்கவே மாட்டார்கள் இப்படி பல்வேறு விரதம் உள்ள முனிவர்கள் வேண்டிய வேண்டின்கு அளிக்கும் பூண்டனர் எல்லா ஆற்றலும் பொருந்திய முனிவர்கள் ஆண்டூரை அறக்காரால் அலைப்புண்டாரும் காரணம் என்ன வெகுளியை முதலி நோடு கோபத்தை அறவே களைந்தவர்கள் அதனாலே அறக்கறளாலே துன்பப்பட்ட ராகவா ரவி வீரா நாங்கள் நீண்ட காலமாக வேதம் ஓதவில்லை யாகம் செய்யவில்லை பிரம்மண்யம் போய்விட்டது ராவணாதி அறக்கரளாலே வேதனைப்படுகின்ற பெருமானை காப்பாற்ற வேண்டும் பகவான் நான் அவதாரம் எடுத்ததுவே இதுகுதானே அஞ்சாதிருங்கள் தன் ஞாசிகளே ிருங்கள் பெரிய அஞ்சாதிருங்கள் அஞ்சாதிருங்கள் உங்கள் ஆசீர்வாதம் துணை அப்புறம் ராட்சசற்கு உண்டு என் கனை ஆவுக்காயினும் அந்த சாவ பெற்றவனே தேவர்களாலே தொழத்தக்கவனாவான் சுவாமி அங்கேயே பத்து ஆண்டுகள் தங்கினார் இருற்றுள்ள இடம் தானே வெளிச்சம் வேணும் தண்டகவனத்து மருந்து துன்பம் நீங்கியது சரவங்கருக்கு வீடு வேறு வழங்கினார் எல்லா முனிவர்களும் ராமரை தேடிக்கின்னு வந்தாங்கன்னா ராமர் அகஸ்திரை தேடிக்கின்னு போனேன் என்று முழ்தமிழ் இசை கொண்டவர் நின்றவனை சென்ற நெடியோன் அடி பணிந்தான் அகஸ்திய திருவடியிலே பகவான் விழுந்து வணங்கினார் அவள் சிவவில்லையும் சிவாத்திரங்களையும் வாழ்த்தி வழங்கினார் ராகவனுக்கு சிவகீதை உபதேசித்தார் அகஸ்தியுடைய பரிபூர்ணமான அருளை ராமச்சந்திரமூர்த்தி பெற்று கோதாவரி கரையிலே பஞ்சவடியிலே தங்கினார்கள் அஞ்சு ஆல விருட்சங்கள் தபோவனம் அங்கே ஜபம் தபம் தியானம் ஆகிய தவ நெறியிலே நிற்கின்றார்கள் நமக்கு நோய் வருமான அது திடீர் என்று வருவதில்லை பிறக்கிற நோய் நம்மோடு பிறக்கின்றது அது வெளிப்படுகின்ற போது தோன்றுகிறது இந்த கருத்தை கம்ப நாட்டாழ்வார் சொன்னார் நீளமா மணி நிற நிறுதரீ மூல நாற முடிக்கு முன்பினால் மேலினால் உயிரோடும் பிறந்து தான் விழை காலமோர்ந்து ராவணனுக்கு உடன் பிறந்த வியாதி சூர்ப நகை சூர்பம்னா முறம் அவளுடைய நகங்கள் ஒவ்வொன்றும் முரம் போல இருக்குமா அதனால சூர்ப நகை கணவன் பேர் வித்யு ரொம்ப படிச்சிருக்கும் சூர்பனகை கணவனை தொட்டா இரத்தம் கொட்டும் எப்போ தொடுவாளோன்னு பயந்து கொண்டிருப்பான் இவன் இருந்தால் நம்முடைய பெருமை குன்றுவென்றி பின்பக்கமாக வந்து மச்சின் கொன்று விட்டான் ராவணன் அவ்வளோ துஷ்டகுடம் சூர்பனகை மகிழ்ந்தாளான் இனி ஏன் தாமசமாக வந்தேன்னு கேக்கத்துக்கு ஆள் இல்லை கோதாவரி நதிக்கரையிலே ஸ்நானபானம் செய்து ஜெபதம் பண்ணி கொண்டிருக்கின்றார் பகவானை கண்டு அவள் மையல் கொண்ட இவள் அழகிய ஒருவர் இருக்கிறாரா நான் கரிய உடம்போடு சென்றா என்னை கண்டு விரும்ப மாட்டார என்று தெய்வப் பெண் போலே வடிவத்தை எடுத்துக்கொண்டு தலையை பின்னி பூ வைத்து முக்கா முதுகை காட்டிக்கொண்டு அவள் பெண் அன்னம் போலே ஒய்யாரமாக நடந்து வந்து வணங்கினாள் ராமல் பார்த்தோனே, இவள் கொடியவள் என்று தோன்றியது வரவாக திரு நின் வரவு சேயோ அம்மா வணக்கம் உன் வரவினாலே எங்களுக்கு தீங்கு வராமலிருக்கட்டும் ஏது பெயர் ஏது பதியுறவென்றான் அம்மா உன் வரவீனாலே எங்களுக்கு தீங்கு வராமல் இருக்க வேண்டும் உன் பேரென்ன உன் ஊரென்ன உனக்கு உறவு ஒருவனை தெரிந்து கொள்ள வேண்டுமென நண்பனை தெரிந்து கொள்ள அவர் சொன்னார் பூவீரோன் புதல்வன் மைந்தன் புதல்வி பெருமானி பிரம்மதேவருடைய மகன் புலத்தியர் புலத்தியர் மகன் விச்சிரவசு விச்சுரவசிவின் மகள் நான் என் பேர் காம வல்லின்ன கல்யாணம் ஆகல உங்களை கண்டு விரும்பி இருக்கின்றேன் அம்மா நான் தவசி எங்கிட்ட விரும்புவதற்கு என்ன இருக்கின்றது இந்த உடம்பே மிகுதியாக எண்ணுகின்றவன் மற்றும் தொடர்பாடு எவன்கள் பிறப்பருக்கல் உடம்பு மிகை இப்படி பேசிக்கொண்டிருப்பதே பிறாற்றியார் வந்தாள் பகவான் அம்பிகையோடு ஆசிரமம் போய் அந்த இடமெல்லாம் விறக வேதனைப்பட்ட விடியற் காலம் வருகின்றாள் சீதாதேவியை கொன்று தின்றுவிட்டால் பகவான் என்னை அடைவார் என்று சீதையை பிடித்து கொள்ள முயலுகிறாள் இருண்ட சோலையிலே காவல் பண்ணுகின்ற இளைய பெருமாள் அவளை திருவடியினால் உதைத்து மூக்கும் காதும் கொய்துவிட்டிக்கப்பட்ட அவள் அருணகிரியார் சொன்னார் மூக்கரை மட்டை மகாபலக படு மூடி சூப்பநகை படுமூடி உதாசனி சோதரி ராவண நோடியல் ஏற்றிவிட கமலாலய சீதையை மோத்தன் வளை ஒருசையே கொடு முகிலே போய்கு அறிபட்டு ஜஸ்தானத்திலே அவடைய சிறிய தாயார் மக்கள் கரண் திரிசிரன் தூஷணன் வாழ்கிற அங்கே போய் கால விழுந்த பட்ட பாடி கேளாய் கரனா பட்ட பாடி கேளாய் பனைத்த தோழாய் பிடித்த வாழாய் குட்டி மனிதன் என்னை கட்டி பிடிக்க என்னை போலே அண்ணாவே பட்ட பாடி கேளாய் கரணே நான் பட்ட பாடி கேளாய அண்ணா நான் பட்ட பாடி யார் வருவார்கள் கரண் அரண் கிட்ட வரவாதன் தங்கை உன்னை யார் இப்படி செய்தவர்கள் திருத்தமான வீரர் இரண்டு சூரர் நராபதாரர் திருத்தமான சூரர் இரண்டு வீரர் நராபரர் அறக்க வேறு கலைஞர்கள் அரைக்கியின் புதல்வி சூர்பனகை அந்த கேக்கசியினுடைய தங்கை கும்பிநசி கும்பி நசியின் மகன் கரண் சிறிய தாயாருடைய மகன் அண்ணா நான் ஒருத்தி தான் இந்த குடும்பத்துக்கு பெண்ணா பிறந்தவள் எனக்கு இந்த கதி வந்தது யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள் நீ என்ன செய்தாய் சொல்லுகிறாள் அண்ணனு கொண்டே என்று கொண்டேன் தூக்க போன காக்கும் மனிதன் கண்டு மூக்கும் அடித்து கொண்டு பட்ட பாடு கேளாய் அண்ணா சீதை என்று ஒரு பெண்மணி அண்ணனுக்கு ஆவியமின்றி தூக்கப்போனேன் அந்த பெண்ணை காவல் பொறுகின்ற லட்சுமணன் என் காதும் மூக்கும் பொய்துவி கரண் திரிசிரன் தூஷணன் என்ற மூவர்களும் பதினாலு கோடி வெண்கல ரதங்களோடு வந்து ராமரோடு போர் அத்தனை பேர் எம்பெருமானும் அழித்து விட்டார் கரண் மாண்டான் திரிச்சிரன் மாண்டான் தூஷணன் சூர்பனகை ஆக்கினேன் மனத்து ஆசை ஆசை தானும் மூக்கினோடு முடிய முடிந்தினேன் பாக்கினால் உங்கள் வாழ்வையும் நாளையும் போக்கினேன் கொடியேன் என்று போயினான் ஆசையினாலே இந்த துன்பை எனக்கு நேர்ந்தது என்னாலே நீங்களும் ஆண்டு போனீர்களே அந்த மலை போல இருக்கின்ற இருண்ட வடிவத்த உடைய சூர்பனகை மூக்கையும் காதையும் தூக்கி இலங்கைக்கு போனால் அங்க உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லாம் பொறுக்கன நோக்கினறிவ மூக்கையவா இருப்பான் ஏதாவது தெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணி மூக்க அறுத்துக்கொண்டாலும் தர்பாரிலே ராவணன் சிறப்பாக வீற்றிருக்கின்றான் அண்ணான காலவன் அவன் கண்களிலே நெருப்பு பறி பறந்தது நாசியிலே செவியிலே புகை வந்தது தங்கச்சி உன் காதையும் மூக்கையும் அறுத்தவர்கள் யார் அண்ணா இரண்டு மானுடர்கள் வேதம் படித்தவர்கள் மூத்தவன் பேர் ராமன் இளைவன் பேர் லட்சுமணன் அவன் தான் இப்படி அர்த்தம் என்ன பண்ண அங்க சீத்தை என்று ஒரு பெண்மணி அண்ணா வேணும் காலிக்கு நிகாரோ பெண்கள் எங்கும் பாட்டி திசை எங்கும் நாட்டி ராவணாவுந்தன் இருபதே கண்போது மோ காண வேணும் லட்சம் கண்கள் அண்ணா சீதையை பார்க்க லட்சம் கண்கள் வேணும் உன் இருபது கண் போதுமாங்கும் வாட்டி திசையெங்கும் புகழ் நாட்டி திரியும் ராவணா உந்தன் இருபது கண் போதுமா அண்ணா இந்திரன் சசியைப் பெற்றான் இரு மூன்று தன் தந்தையும் உமையைப் தாம செங்கும்களை பெற்றான் சீதையைப் பெற்றாய் அந்த பார்க்கில் நன்மை அவர்க்கில்லை உனக்கே ஐயா கம்பன் கை இந்திரன் இந்திராணியைப் பெற்றான் சிவபெருமான் உமாதேவியாரைப் பெற்றான் நாராயண லட்சுமியை பெற்றார் அண்ணாணி சீதையைப் பெற்றாய் ஆன அந்தரம் முடிவாக பார்த்தால் லட்சுமிக்கும் இந்திராணிக்கும் உமாதேவிக்கும் இல்லாத அழகு சீதிக்கு இருப்பதனாலே அந்த பார்க்கில் நன்மை அவர்க்கில்லை உனக்கே ஐயா நன்மை அவர்க்கில்லை உனக்கே ஐயா இன்னொரு அர்த்தம் அந்தரம் பார்க்கில் நன்மை இல்லை உனக்கே ஐயா இன்னொரு அர்த்தம் அந்தரம் விண்ணுலகம் பார்க்கு மண்ணுலகம் இன்னல் அந்தரம் பார்க்கு இன்னல் மை இல்லை உனக்கே ஐயார் அண்ணான் ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்த வைத்தான் பாகத்தில் ஒருவன் வைத்தான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மார்பிலே வைத்தார் லட்சுமியை பிரம்மதேவர் சரஸ்வதி நாவிலே வைத்தார் சிவபெருமான் உடம்பிலே பாதியிலே வைத்தார் மாத்தோள் வென்ற வீரா சீதை நீ பெறுவாயானால் எங்கான வைத்து வாழ்தி நீ எங்க வச்சு வாழப் போற நீ சீதை எங்க வச்சு வாழப்போற இரண்டு அர்த்தங்கள் நீ சீதை எங்க எங்க வச்சு வாழப்போற அண்ணா குவளை வீழிகளோ பாணம் அவள் தன் பாத்தை கொண்டாழிவே கல்யாணம் நவரத்ன தங்கத்தோடு நடன கண்கள் அண்ணா சீதைக்கு நிகர் சீதைதான் அண்ணா குவளை விழிகளோ பானம் அவள் தன் வார்த்தை கொண்டால் அதுவே கல்யாணம் நவரத்ன தங்கத்தோடு நடையிலே அன்னப்பேடு அவனியில் இல்லையீடு அவளுக்கு அவளே ஜோடு அவள் வந்தால் அல்லோ காரியம் அப்போ முடிந்தது உன் காரியம் சீத வந்தா உன் காரியம் முடிஞ்சு போச்சு இதை கேட்டு அவன் காமாதூரன் குரங்கு கள்வார்த்த மாதிரி மேலும் அவருடைய உள்ளத்திலே ஆசை வளர்ந்து அன்று இரெல்லாம் விரக வேதனைப்பட்டான் அடுத்த நாள் காலையிலே என் தங்குச்சி அழையின் அவனுக்கு தொட்ட தொட்ட இடமெல்லாம் சீதையாக காட்சியன் அந்த ராவணன் தர்பாரிலே சூர்பனகை போகின்றாள் அங்கு கவிச்சக்கரவர்த்தி சொன்னார் சூர்பனகை பாலை வனத்தை விட கொடியவள் ஆலகால விஷத்தை விட கொடியவள்ன்னு சொல்லல பொடியாள் புகுந்த பொய் தங்குகிற நெஞ்சை விட கொடியவளாம் கம்ப ராமாயணமா பார் தர்மத்தை உலகத்தில் சொல்லுகிறார் பொய் தங்கி நெஞ்சில் கொடியாள் புகுந்தாழை நோ அம்மா இங்கே பார் இதுதானே ராமன் இதுதானே சீதை சூர்பகனுடைய கண்ணுக்கு ராமனாக காட்சி அளிக்கின்றது ராவணன் கண்ணுக்கு சீதையா காட்சி அளித்த வெறும் தூண் அந்த மன தங்கச்சி உனக்கு ராமனா காட்சி தருகிறது எனக்கு சீதையா காட்சி தருகிறது அப்ப ராமன் மேல உனக்கு பிரியமா இல்லைன்னா மூக்க அறுக்கிற போது பயந்து விட்டேன் அந்த அச்சத்தினால அப்படி காட்சி ப்படியே ஆசையினாலே மீது ராவணன் சீதாதேவியை மனச்சிறையில் வைத்தானான் எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான் உள்ளமாகிய சிறையிலே சீதையை வைத்து வேதனைப்படுகின்றான் அவன் அடைந்த துன்பத்துக்கு எல்லையே இல்லை சீதையை எப்படி அபகரிப்பது என்று சிந்தித்து புட்ப விமானத்தில் ஏறி அவனுக்கு மாமன் முரையா முறையாயிருக்கின்ற மாரீசன் இருக்கின்ற கானகத்தை அடைந்தான்